சும் இருக்காதுங்க அது சும்மா இருக்காதுங்க இருக்காதுங்க என்ன செய்யும் அதா நோண்டும் தோண்டும் தாண்டும் எப்படி பக்கத்தில உள்ளவனை நோண்டும் கடை பாறையை எடுத்துக்கிட்டு தோண்டும் தக்கதொரு வாலிப பருவத்தில காலுங்க தைரியமாக சுவரை எட்டி தாண்டும் சும்மாயிருக்காதுங்க அது சும்மாயிருக்காதுங்க அம்மா தாயே அப்பா சாமியின்னு அண்ணங்கன்னங்க காதுங்க பாயி அண்ணங்க காதுங்க ஓடாட்டி ஆண்டவனை கிட்டாதுங்க ஏற்றிக்கிட்டு உடவனை போலிருந்து உடல் பழக்காதுங்க போடாதீங்க கையி தலாங்கிலாம் போடாதுங்க போலி தாமியார் வேடமிட்டு சாப்பாட்டை தேடிக்கிட்டு சத்திரத்து போடாதீங்க தாலு சத்திரத்து போடாதுங்க கை சம்மட்டி எடுத்துக்கிட்டு கல்லை உடைக்கும் ஒரு மண்வட்டி எடுத்துக்கிட்டு களை எடுக்கும் கை சம்மட்டி எடுத்துக்கிட்டு கல்லை உடைக்கும் எடுத்துக்கிட்டு களை எடுக்கும் தாலு தத்தி பானை பண்ணும் களி மண்ணை மிதிக்கும் தகுந்தா தலை சுமை தாங்கவே வழி நடக்கும் அது சும்மா இருக்காதுங்க அது சும்மா இருக்காதுங்க மத்தியிலே கோட்டு பைக்குள்ளாக நோட்டு பணம் தேடாதுங்க கையை நோட்டு பணம் தேடாதுங்க பெரும் கோவில் குளங்களிலே குழந்தை குட்டி களத்தினே குல்மா வேத செய்யாதுங்க கையை குல்மா வேதத்தை யாதுங்க பூட்டை உடைக்காது பொருளை திருடாது நாட்டுக்குள் எப்பொழுதும் நாணயமாகவே நடப்பவன் குழைப்பவன் கையும் கால கை